மேவச்சமே விரவிணம் மேவெவோ யக்கோ வம்சி மோ நமோருோப்பலவரனோமச்சிதானிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயூத்தேர்தம் வேதாஜாஸே சமாய மு சமூோத்தம சோோ சகசிரநவிய ஜன்மராை दैवतं பவித்திரம் மஞ்ச மைவம் தேவாஞ்சூத்த பித ஆதிசங்கரர் இந்த விஷ்ணு சகசிரநாம பாஷியத்தில் दैवतं देवतानांच भूतानां யோவியய்பிதா இந்த வாக்கியத்துக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதை நம்ம படித்து கொண்டிருக்கோம் இதை வைத்துக்கொண்டு வஸ்து ஒன்று தான் பிரம்மத்தை தவிர ஜீவேஸ்வர ஜெகத் அப்படிங்கிறது வாஸ்தவமாக இல்லை அது மித்யாபூதம் கல்பித்தம் என்பதை ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணங்களால் நிரூபணம் பண்ணுறார் அப்படி பண்ணுறபோது பல விஷயங்களை அவர் இங்கே அதை விளக்கிறதுக்காக எடுத்துக்கொள்கிறார் வேதம் ஞாபகம் சோதகம் ரெண்டுமாக இருக்கிறதுங்கிறது இல்லை கேவல ஞாபகத்தினாலேயும் பலன் இருக்குது இதுதான் இங்கே விஷயம் ஆஹா வேதத்துக்கு ரெண்டு அது இந்த ரெண்டு சப்தத்தை ஞாபகத்துக்கணும் ஞாபகம் சோதகம் இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்துல ஆதிசங்கரர் சித்த விஷய அப்பி சித்தார்த்தே அப்படி வேதஸ பிராமணியம் ஏஷ்டவ்யம் அப்படின்னு கர்மகாண்டிகள்கிட்ட சொல்லுகிறார் ஆக வேதத்தோட பரம தாற்பயம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள்ட்ட வேதத்தோட பரம தாற்பயம் கர்மம் கிடையாது வேதத்தோட பரம தாற்பயம் கர்மம் இல்லை வேதத்தோட அவாந்தர தாற்பயந்தான் கர்மா வேதத்தோட பரம தாற்பயம் பிரம்ம சித்தாந்தம் பண்ணுறார் ஆக வேதத்தோட பரம அது ரெண்டாக பிரிக்கிறார் பூர்வ பாகத்தில் வேதத்தோட பரம தாற்பயம் வேதாந்தத்தில் பரம தாற்பயம் பிரம்மா ஆக ஹோல் வேதத்தோட பரம தாத்பரியம் கர்மான்னு சொல்கிறத ஒத்துக்க முடியாது அது இந்த இந்த சப்தத்தில் ஞாபகம் சோதகம்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ வந்து நான் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா அப்படிங்கிறது ஞாபகம் ஞாபகம்னா எனக்கு ஞாபகப்படுத்துறது போதிக்கிறது அறிவுறுத்துகிறது அறிவை தருகிறது நான் உடம்பாக இருக்கேங்கிறது எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம் நான் உடம்பாக இருக்கேங்கிறது தெரியுது ஆனால் நான்கிறது வந்து உடம்பாக இருக்கா இல்லையாங்கிறத விச்சாரம் சந்தேகம் வந்துடும் என்கொயரி பண்ணாத வரைக்கும் ஓகே எல்லாம் ஊரில் வந்து யாரும் இதை என்கொயரி பண்ணுறதே கிடையாது தேகாத்மாவா ஜீவாத்மாவா பிரம்மாத்மாவான்னு யாரும் என்கொயரி பண்ணுறா ஆக விச்சாரம் பண்ணுறதில்லை ஆனால் வேதம் வந்து சொல்லிக் கொடுக்குற போது வேதத்தை வேதத்தை ஒருத்தம் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிற போது வேதம் வந்து அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறது என்ன ஜானத்தை கொடுக்கு ஞானத்தை கொடுக்கறது தான் ஞாபகம்ங்கிறோம் ஞாபகம்னு சொன்னால் ஞானம் ததாத்தி ஞாபகத்தி ஞானம் ததாத்தி அது இருக்கிறத சொல்கிறது இந்த இருக்கிறத சொல்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது அருகாமையில் இருக்கிறத சொல்கிறது தூரத்தில் இருக்கிறத சொல்கிறது இது எவ்வளோ சொன்னாலும் இதை முடிக்க முடியாது அருகாமையில் இருக்கிறத சொல்கிறத அருகாமையில் இருக்கிறதையே ஞாபகப்படுத்த பக்கத்திலே இருக்கும் அதுவாகவே இருக்கும் ஆனால் அதை கவனிக்கிறது இல்லை தூரத்தில் இருக்கிறது கவனிக்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம் பரோக்ஷ விஷயம் ஸ்வர்க அஸ்தி புனர்ஜென்ம மறுபிறவி இருக்கிறது அப்புறம் வந்து சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தூரத்தில் இருக்குது எனக்கு தெரியாது ஆனால் இப்ப நான் இருக்கேங்கிறது டவுட்டே கிடையாது அகமஸ்மிங்கிறது நிசம்சய ஜானம் நான் இருக்கிறேன் என்பதில் சந்தேகமே இல்லாத அறிவு எனக்கு இருக்குது இதை நான் இருக்கேனா இல்லையாங்கிறதுல நான் நான் இருக்கேன்னு நான் நம்புறேன்லாம் சொல்ல முடியாது சொர்க்கம் இருக்குன்னு நம்பர் என்ன வேணால் சொல்லலாம் மறுபிறவி இருக்குதுன்னு நம்பர் என்ன சொல்லலாம் ஆனால் நான் இருக்கேங்கிறத நம்பர்ன்னு யாரும் சொல்ல முடியாது நான் இருக்கேங்கிறது எனக்கு ஜியானம் ஆனால் நான் என்னவாக இருக்கேங்கிறதுல தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அதில் தான் சம்சம் அகமஸ்மிங்கிற ஞானத்தில் எனக்கு சம்சயம் இல்லை நிசம்சய ஜானம் கஹா அஸ்மி அப்படிங்கிறதுல்தான் எனக்கு சம்சய ஜானம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது நீ தேகவான் அஸ்தி லுவம் தேகவான் அசி நம் தேகா நீ தேகத்தை உடையவனாக இருக்கிறாய் ஆனால் நீ தேகம் அல்ல தேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் நீ மனோவான் அஸ்மி இந்திரியவான் அஸ்மித்திமான் அஸ்மி அதெல்லாம் வந்து கரணங்கள் ஆ காரிய கரண சங்காத்தவக சங்காத்தவான் அஸ்மி யூ ஹாவ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உடம்பும் மனசும் உனக்கு உடம்பையும் மனசையும் உடையவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற போது நான் இருக்கேங்கிற ஞானத்துல எனக்கு சந்தேகம் இருந்தது எப்போ நான் சாஸ்திரத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டுட்டேனோ இப்போ சாஸ்திரம் வந்து எனக்கு யுக்திபூர்வமாக சொல்லி கொடுக்குறது அதுக்கு நிறைய உதாரணங்கள் திருஷ்டி உதாரண கிரகத்தில் எப்படி இருக்கோமோ கிரகத்துக்குள்ளே எப்படி இருக்கோமோ இந்த மாதிரி பல விஷயங்களை எப்படி ஆகாசத்தில் ஸ்பேஸ் இருக்கோ இப்படி எத்தனையோ திருஷ்டாந்தங்களையெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வைக்கிறது நீ ஷரீரத்தை தேகவான் தேஹி ஷரீரீ ந ஷரீரம் தொம்ன சரீரம் தொம் ஷரீரி நீ ஷரீரி நீ வந்து தேகி அப்படி சொன்ன உடனே நான் அதை கொஞ்சம் குரு சொல்லி கொடுக்குறார் சொல்லிக் கொடுக்குறவர் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கார் அவர் சொல்லிக் கொடுக்குறவர் வந்து இப்படின்னு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு எனக்கு புரியலேன்னு சொன்னார் நான் அவர் சொல்லிக் கொடுக்குறவரும் புரிஞ்சுதான் சொல்லி கொடுத்துன்ட்ருக்கார் கேட்குற எனக்கும் புரிய வைக்கிற மாதிரி சொல்லித்தரார் அப்போ எனக்கு ஆஹா வேதம் என்ன சொல்கிறது என்னை மற்றவெல்லாம் ஊரில் யாரும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை நான் வேதத்தை சரணாகதி பண்ணியிருக்கேன் வேதம் என்னை வந்து ஜீவகாசின்னு சொல்லித்தர்றது நீ இந்த மனுஷரீரத்தை உடையவனாக இருக்கே அதுவும் உங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் இந்த கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அந்த கம் உனக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு அதனால் இனி எவ்வளோ ஜீவனாக இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு மனுஷ சரீரம் கிடைக்கிறது துர்லபமாக இருந்தாலும் அந்த மனுஷரீரத்தை கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா அதை கொடுக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் எவ்வளவு மகிமை உள்ளது எல்லாம் வேதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுடைய சமூகத்துக்குள்ளே நீ பிறந்திருக்க அதில் எல்லோருக்கும் அதில் ஸ்ரத்தை இருக்கிறவர்களுடைய சமூகத்தில் நீ பிறந்திருக்கே அதெல்லாம் குளோரி மேலே குளோ அதனால்தான் இது புரியுது இதெல்லாம் இதை தெரிஞ்சுகின்ற உடனே என்ன பண்ணுறோம்னா அப்போ நான் என்ன பண்ண நான் சரி நான் இருக்கேன் இந்த சரீரத்தில் இருக்கேன் நான் எதுக்காக இருக்கேன்னா நீ சொபாவம் வந்து மனுஷனுக்கு அர்த்த காமத்தில் புத்தி போகிறது சுவாவம் தான் நீ தர்மமான அர்த்தத்தை சம்பாதி தர்மமாக காமத்தை அனுபவி ஆனால் அர்த்த காமத்தை மனசை ரொம்ப செலுத்தாதே அர்த்த காமம் வந்து அனித்தியம் ஆகையினால் நீ தர்மத்தை பண்ணின்று ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து நீ பண்ணுற கர்மா புண்ணிய கர்மா பாபகர்மாவை பார்த்துன்னு இருக்கான் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் புண்ணிய கர்மாவுக்கு சுகத்தை கொடுப்பான் துக்கத்து பாபகர்மாவுக்கு துக்கத்தை கொடுப்பான் ஏன்னா நீ அவன்கிட்ட பக்தியோடு அவன் நம்மளை பார்த்துன்னு இருக்கான் அவன் அந்தராத்மா சாட்சியாக இருக்கான் கர்ம சாட்சியாக இருக்காங்கிற ஒரு நியாயமான ஜெனுவின் பயம் அதுக்கு கட்டுப்பட்டு நீ சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு குருவுக்கு கட்டுப்பட்டு சொல்லி சுற்றி இருக்கிற மகான்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ வாழணும் இதுதான் சோதனம் தொம் ஜீவஹாசி புண்ணியம் அஸ்தி பாபம் அஸ்தி சொர்க்க அஸ்தி நரகா அஸ்தி ஈஸ்வர அஸ்தி சா சர்வ கர்மசாட்சி அஸ்தி எல்லாம் சொன்ன உடனே அப்படியா அப்படியான்னு ஏற்றுக்கிறான் நம்ம புத்தி ரொம்ப அல்பம் சின்னது சாஸ்திரம் சர்வக்யான் அப்போ அது நான் எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு அதை ஸ்ரத்தையோடு எடுத்து நிடுறான் அப்போ வேதத்தில் வந்து அந்த கர்மா சொல்லியிருக்கு வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை இந்த கர்மடர்கள் இருக்காங்களே ரிச்சுவலிஸ்டிக் இவங்களாம் வேதத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை உள்ளவர்கள் ஆனால் நிரீஸ்வரவாதிகள் ஈஸ்வரன் கர்மசாட்சி கர்மபல தாத்தான்னு சொல்கிறத ஒத்துக்கிறது இல்லை ஆனால் தர்மத்துக்கு முக்கியத்துவம் சாமானிய தர்மமாக இருக்கட்டும் விசேஷ தர்மமாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் அவர்களையும் ஈஸ்வரவாதியாகவும் இருக்கட்டும் நிரீஸ்வரவாதியாக இருந்தாலும் சரி சேஸ்வரவாதியாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு தேக வதிருத்த ஜீவ புத்தியை ஆனால் ஈஸ்வரனை ஒத்து மாட்டார் தர்மத்தை ஒத்துக்கொள்வார்கள் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் ஒ புண்ணியம் இருக்கு ஒத்துக்கொள்வார் பாபம் இருக்கு ஒத்துக்கொள்வார் சொர்க்கம் இருக்குது ஏற்றுக்கொள்வார்கள் நரகம் இருக்கு ஏற்றுக்கொள்வார் எக்ஸப்ட் ஈஸ்வரன் இது ஒரு குரூப் வேத பிராமானிக்காக ரொம்ப என்னது மூர்தன்யா வேதத்தில் அவ்வளோ ஸ்ரத்தை உள்ளவர் ஆனால் அவர்களுக்கு என்னென்னா எதா இருந்தாலும் தர்மத்தைத்தான் சொல்லணும் அதனால் பிரம்மனை பற்றி டாப்பிக்கே அவுட் பிரம்மனை வந்து சொல்லித்தரதுனால என்ன பிரயோஜனம் இப்போ நம்ம இவ்வளோலாம் சொல்லிட்டு அதே வேதம் என்ன பண்ணுறது வேதா வேதத்தில் தான் இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது துவம் பிரம்மாசி தொம் ஜீவோசின்னு சொன்ன அதே வேதம் இன்னொரு இடத்துல தொம் பிரம்மாசிங்கிறது அப்போ எனக்கு எது பிரமாணம் நான் ஜீவனா பிரம்மனா அப்போ உடனே என்ன பண்ணுறோம்னா ஜீவன் சொன்னது ஒரு திருஷ்டி எனக்கு இருக்கிற ஏற்கனவே சுபாவமாக இருக்கிற அஜ்ஞான திருஷ்டியில் சொல்லித் வேதம் வந்து அதே வேதம் தான் எனக்கு மெச்சூரிட்டியை கொடுத்த பிறகு நீ வந்து இனிமே இந்த இந்த விஷயத்துலாம் இம் முக்கியத்துவம் கொடுக்காது சொர்க்கமாக இருக்கட்டும் நரக்கமாக இருக்கட்டும் புண்ணியமாக இருக்கட்டும் பாப்பமாக இருக்கட்டும் இந்த ஜீவபுத்தியாக இருக்கட்டும் இந்த தர்மமாக இருக்கட்டும் ஈஸ்வர கர்மபல இருக்கட்டும் இதெல்லாம் உன்னுடைய அஜான திருஷ்டியில் ஆதிசங்கர் சொல்வார் அத்தியாசம் அத்தியாசம் ஆசிரியத்தையேவ சர்வே வை லௌக்கிகாக வைதிக்காக பிரமாண பிரமேய வவகாராக பிரவர்த்தே அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுண்டாலே போகிறோம் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அகம் பூர்ணோஸ்மி அகம் சுத்தோஸ்மி முக்தோஸ்மி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு இருக்குன்னா உடம்பு இருக்கிறதுனால உடம்பை குளிப்பாட்டணும் உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் இதையே தியானம் பண்ணிகிட்டுருக்கணும் வேறு ஒன்றும் எந்த விதமான அக்னிஹோத்ராதி கர்மாக்களோ யஜ்ய யாகாதிகளோ பஞ்ச மகா யஜங்களோ எந்த விதமான தர்மமும் கிடையாது இது தாங்க முடியாது இந்த தர்மமே கிடையாதுங்கிறது அர்த்தகாமம் கிடையாதுன்னு சொல்லவா வேணும் ஆனால் எப்ப என்ன பண்ணுறான்னா வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்த பிக்ஷாண்ட மாற்றேணுஷ்டிமந்த அசோகவந்த கருணைகவந்த கௌபீனவந்தியவந்த இவன் இந்த அர்த்தகாமத்துக்கு விரோதி கிடையாது தர்மத்துக்கு விரோதி கிடையாது ஜீவேஸ்வர பேதபுத்திக்கும் விரோதி கிடையாது ஆனால் அதோட ஆங்கிள் வேற இது ஹையர் லெவலில் இதுவும் வேதம் தான் சொல்கிறது போது இதில் அபிமானம் வச்சுட்டுருக்குறோம் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இல்லை இல்லை வேதாந்தம் படித்தவனே என்ன சொல்கிறான் நிதித்தியாசனம் பண்ணணுமா வேண்டாமா அதுலேயும் இருக்கே சரி நிதித்தியாசனம் பண்ணுறதெல்லாம் அந்த வந்து தர்மானுஷ்டானத்தில் சேராது ஞான பல தார்டியார்த்தம் பெற்றுக்கிற ஞானத்தை பலப்படுத்துறதுக்கு தான் நிதித்தியாசனமே தவிர நிதித்தியாசனம் இஸ் நாட் ஏ ரிச்சுவல் மனசுக்கு சம்ஸ்காரம் கொடுக்குறதுக்கு பண்ணுற தியானத்துக்கும் ஞானத்தை ஆழப்படுத்துகிற தியானத்துக்கும் நிறைய பேதம் இருக்குது அந்தக்கரண சம்ஸ்கார்த்தம் அந்தக்கரண சம்ஸ்காரத்துக்காக பண்ணுற மெடிடேஷனுக்கும் அயம் பிரம்மன்கிற நாலெட்ஜை வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் கொண்டு போகிற தியானத்துக்கும் அஜகஜாந்தர பேதம் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் நான் வந்து இடையில சொல்லி வைக்கிறேன் பாஷ்யத்தில் இருக்கிற விஷயம் என்னென்னா இதெல்லாம் மனசில் வச்சுன்னு நான் கொஞ்சம் அவரே கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார் இந்த இடத்துல நமக்கு தோணும் ஆனால் அவருக்கு குருக்கிட்ட தன்னோடய ஜானத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆதிசங்கர் இருக்குது விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு நீ பாஷ்யம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இது இதை பார்த்தாலே ஒரு கௌந்த பகத் பச்சாரியம் எப்படி இருந்திருப்பாரோ தெரியல கற்பனை பண்ணி பார்த்துக்க வேண்டிதான் இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணி கொண்டு போய் காமித்த உடனே கோவிந்த பகவத் பாதராச்சாரியரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் தன்னோட சிஷியன் விஷ்ணு சகஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கான் கொண்டு காட்டுறான் ஓலச்சோடியெல்லாம் அதை காட்டுற போது அவர் படிக்க படிக்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கணும் ஆஹா இதை சொல்ல ஆரம்பிச்சார் நம்ம இதை பார்த்துட்டோம் காலம்பரை காலம்பறையில் இதை நம்ம முதல் வகுப்பில் பார்த்தோம் இதை இதுக்கு முதல் வகுப்பில் இதை பார்த்துருக்கோம் சித்தே அர்த்தே பி வேதஸ்ய பிராமணியம் அந்த விஷயத்தை சித்த விஷயத்தில் எல்லாமே சாத்திய விஷயந்தான் சித்த விஷயம் கிடையாதுங்கிறாங்க சித் சாத்திய விஷயவ வேத பிராமணியம் சாத்தியார்த்தேயேவ வேத பிராமணியம் சித்தார்த்தேன வேத பிராமணியம் பலம் ததாத்தி அதில் ரொம்ப முக்கியம் சாத்தியார்த்தே ஏவ பிராமணியம் பலம் ததாத்தி சித்தார்த்த விஷயப் பிராமணியன பலம் நபத்தி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அந்த இருக்குங்கிறத ஏதா அடையிறதுக்கு எதாவது பண்ணணும் இப்படி ஒரு மனநிலை கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும் மெடிடேட் பண்ணுன்னா இப்படி ஒரு லோகத்துக்கு போகலான்னா என்ன பண்ணணும்னா ஜோதிஷ்டோமை யாகம் பண்ணணுன்னா இங்கே என்னன்னா நீ பிரம்மன்னா நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்னா அதுதான் பலன் பிரம்மனுங்கிறது தான் பலன் அகம் பிரம்மாஷ்மி தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னா ஏ அகம் பிரம்மாஸ் பிரம்மசப்து அர்த்தம் தெரியுமா உனக்கு பிரம்மன்னு சொன்னால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே பெனிஃபிட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டா என்ன ஆச்சுன்னா இந்த நாகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்ச அடுத்த க்ஷணத்தில் அகம் சம்சாரி ஜீவோஸ்மிங்கிறது அவுட்டு எப்போ சம்சாரி ஜீவோஸ்மிங்கிறது போயிடுத்தோ அதுக்கப்புறம் நான் அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நித்தியசித்த அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த கர்ணன் கதையை சொல்கிறோம் கர்ணனை பார்த்து நீ வந்து ராதா புத்திரன் இல்லை குந்தி புத்திரன்னு சொன்ன உடனே அவனுக்கு டவுட் வந்தது அப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன என்ன பெனிஃபிட் வந்தது அகம் குன் கவுந்தேயா அப்படிங்கிற அவனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிதுன்னா நான் குந்தி புத்திரங்கிற ஞானம் கிடச்சிது அவ்வளோதான் நான் க்ஷத்திரியம்தான் அப்படிங்கிறதும் கிடச்சிது அதுக்கப்புறம் அவனுக்கு இருந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போச்சு இந்த மாதிரி எல்லாமோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தது காலங்காலமாக இருந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவுட் இப்போ நிறைய வீடுகளில் அங்கங்கே குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய தத்தெடுத்துன்னு போய்டிறான் அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது அம்மா அப்பா யாருன்னு அந்த குழந்தை அந்த அவங்க அம்மா அந்த அம்மா அப்பாவை தான் அம்மா அப்பான்னு நினச்சுன்னு இருக்கு என்றைக்கா ஒரு நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இத்தனை கல்டிவேட் பண்ணினது வேறு உண்மை வேறு இப்போ ஃபேக்டை கல்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது நிறைய இருக்குது இது சொல்லு சொன்னால் ஒம்பது வரும் ஆனால் இந்த மனசில் வந்து இங்கே கல்டிவேட்னா என்ன அர்த்தம்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வந்து அகம் இது பாருங்கோ அகம் மனுஷோஸ்மி அகம் ஜீவோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இந்த மூணு தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் மனிதநேயம் ஆன்மநேயம் பிரம்மமயம் பிரம்ம நேயம்லாம் சொல்ல முடியாது பிரம்மமயம்தான் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் அப்போ இது வந்து இதில் விஷயத்தில் என்னென்னா இவர் சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா அதை பிரமாணம்னு ஒத்துக்க வைக்கணும்னு பார்க்குறாரு அவங்க எல்லாம் ரிச்சுவலிஸ்டிக் இந்த அகம்பிரம்மாஸ்மின்னு ஆதிசங்கரர் அதை சொன்ன உடனே எல்லாருக்கும் நிறைய பேர் ஒரு பக்கம் கர்மகாண்டிகள் இன்னொரு பக்கம் உபாசனா மார்கிகள் துவைத உபாசனா மார்கிகள் எப்படி இருக்கும் ஒருத்தன் என்ன சொல்கிறான் வேதத்தோட பரம தாத்பரியம் தர்மானுஷ்டானங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் வேதத்தோட பரமதார்பரியம் என்றைக்கும் ஈஸ்வரனை சார்ந்திருக்கிறது தான் ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும் ஈஸ்வரனை பிரம்மனை சரணாகதி பண்ணியிருக்கணும் அவனுக்கு சேவை பண்ணணும் அதுதான் மோக்சாதனம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான் இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுவிட்டு நேதம் எதிதம் உபாசத்தை ந கர்மனா நேதம் எதிதம் உபாசத்தை அப்படி ரெண்டு இருக்குது கர்மனா அமிர்தத்வம் நான் அங்கே தனேனுங்கிற சப்தத்துக்கு சில வியாக்கியானத்தில் இருக்குது தனேனங்கிறதுக்கு உபாசனையா அமிர்தத்வம்னு ஆனசுஹு தனேனன்னா பணம் இல்லை கர்மனா அமிர்தத்வம் நானசுஹு பிரஜையா அமிர்தத்வம் நான் ஆனசுஹு தனேன அமிர்தத்வம் நானசுஹு ஆ அந்த தனசப்தத்துக்கு சாதாரணமாக தனம்னு சொன்னால் இந்த என்னது மண் பெண் பிரஜையாங்கிறதுனால பொண்ணு வந்து பெண் வந்துடுத்து ஆ பெண்ணாசைங்கிறது பிரஜையாங்கிறதுனாலே போயிடுத்து ஆக வந்து இந்த பெண்ணாசை மகனாசை மகளாசையெலாம் இல்லை மூணு சேர்ந்து ஒன்று தான் மண்ணாசை இருக்குது மண்ணாசையை வந்து அதில் சொல்லலாம் அது பிரஜையாக கர்மனா அமிர்தத்வம் நா ஆன சுகுன்னா ரிச்சுவலால் மோக்ஷம் கிடையாது லௌகிக கர்மனாவா वैदिक கர்மனாவா மோக்ஷா நகதாபி பவது பிரஜையா பிரஜையான்னு சொன்னால் மனைவியினாலேயோ குழந்தைகளாலேயோ உனக்கு மோக்ஷம் கிடையாது சமூகத்துக்கு நல்லது தர்மத்தனி காப்பாற்றுற ஓகே தனேன தனேனன்னு சொன்னால் நிறைய பணம் எல்லாம் சொத்து அசையா சொத்துக்கள் அசைர சொத்துக்கள் எல்லாம் தனேன அதனால் ஒரு சில கமெண்ட்ரியில் இருக்குது தனேனன்னு சொன்னால் ஜீவேஸ்வர புத்தியாக ஜீவேஸ்வர பேத புத்தியாக ஈஸ்வர ஆராதனேன அமிர்தத்வனான சுகுன பக்தன்லாம் ஓடியே வந்துருவான் ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு சொல்கிறோம் பண்ணாமல் சொல்கிறது இல்லை புரிஞ்சின்றதுக்கு அப்புறமும் பண்ணிட்டுருக்கோம் அதுதான் அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது இதை கேட்டவுடனே தான் பிரச்சன்ன பௌத்தாகனா இதை கேட்ட உடனே பரம வைதிகனாக இருக்கான் எல்லாம் சொல்கிறான் ஆனால் கடைசியில் பார்த்தா அது பேதத்தை இல்லைன்னு சொல்கிறாள் அப்படின் மோக்ஷாதனம் இல்லை ஆ கர்மனாக உபாசனையாக அப்புறம் வந்து லௌகிக வஸ்து தான் து பிரஜையா அமிர்த பிரஜையா மண்ணாசை பெண்ணாசை மண்ணாசையினால் ஒரு மண் முழு முழுமையான அமைதியை பெற முடியாது பெண்ணாசையினால் ஒரு மண் முழுமையான மன அமைதியை பெற முடியாது அப்புறம் வந்து என்னது பொன்னாசையினால் மனிதன் முழுமையான அமைதியை பெற முடியாது எனவே மண்ணாசைக்காகவும் பெண்ணாசைக்காகவும் பொன்னாசைக்காகவும் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மடமையிலும் மடமை விடனும் போரும் ஃபுல் ஸ்டாப் அலம் இப்படி சொன்னால நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போய்ட்றதில்ல அதுக்கப்புறம் எல்லாம் வை ப்ராடக்ட் அது வந்தால் வரட்டும் அது எப்படியோ காரியத்தை பண்ணிட்டுருப்போம் ஆனால் அதுக்காக வாழ்கிறது இல்லை சாதனமே சாத்தியமாகிடப்படாது இதெல்லாம் நான் இடையில் சொல்கிறது ஆனால் இந்த குரூப் இருக்கு கேவல சித்த போதக பலம் நாஸ்தி பிரம்மசூத்திரம் ஆரம்பமே இதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஜா முதலே அந்த மந்த் சூத்திரம் எப்படி இருக்குன்னா சூத்திரம் எப்படி இருக்குது இனிமே நாம் பிரம்மஸ்த பிரம்மத்தை பற்றி விரா ஆராய்ச்சிணா ஒருத்தன் கேட்குறான் என்னத்துக்கு பிரம்ம பிரம்மத்தை பற்றின ஆராய்ச்சி பிரம்மத்தை பற்றின ஆராய்ச்சியில் என்னையாக பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறோம் நமக்கு இப்போ வந்து விவேக வைராக்கியமெல்லாம் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு மீனிங் சொல்கிறோம் அதில் அதா தஹ அதசப்தத்துக்கு அர்த்தம் அத்தத்துக்கு அர்த்தம் பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் அ ஜஜ்யாசா சப்தம் நாலு பதம் இருக்குது இந்த சூத்திரத்தில் அதசப்தார்த்தா அதபப்தார்த்தா பிரம்மசப்தார்த்தா ஜிஜ்யாசா சப்தார்த்தா இந்த நாலு சப்தத்துக்கும் முதல்ல மீனிங் சொல்லணும் இதெல்லாம் இருக்கட்டும் அந்த பிரம்ம சப்தத்தை சொல்லி பிரம்ம விச்சாரம் பண்ணணும்னா எதுக்கு பிரம்ம விச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி அப்போ உடனே ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் மற்றவங்கள்லாம் பிரம்ம விச்சாரம் பண்ணுறது என்னென்னா பிரம்மனை பற்றி பிரம்ம லக்ஷணம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் பிரம்மன்கிட்ட பக்தி பண்ண முடியும் இது மற்ற சித்தாந்த புஸ்தகங்களில் இருக்குது பிரம்மன் ஜீவ பின்னா ஜீவ ஜீவ ஜீவ அபின்னா பின்னா பின்னணா இது மூணுதான் கேள்வி மெய்ப்பொருள் உயிருக்கு அந்நியமானதா உயிரோடு இணைந்திருப்பதா அல்லது இணைந்தும் பிரிந்தும் இருக்கிறதா இந்த மூணு கேள்வி தான் இந்த மூணு சித்தாந்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைதம் எவ்வளவு படித்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அது படிக்க படிக்கத்தான் தெரியும் இதனுடைய மகிமையும் அப்போ சங்கராச்சாரிய பிரம்ம பிரம்ம விச்சாரத்துக்கும் நம்ம எனக்கு என்ன பிரம்ம விச்சாரம் பண்ணி எனக்கு என்ன போகிறது அப்படின்னா பிரம்ம விசாரம் வேற ஆத்மவிச்சாரம் வேற இல்லைன்னு சொல்கிறார் செல்ஃப் என்கொயரி அண்டு என்னது பிரம்மன் அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றின என்கொயரியும் வேற வேற கிடையாதுங்கிறார் ஆத்மா சப் பிரம்ம அயமாத்மா பிரம்ம பிரம்ம விசாரா இஸ் நத்திங் பட் ஆத்மவிச்சாராங்கிறார் ஆல்ரெடி ஆத்மவிச்சாரம் பண்ணித்தானே நான் ஜீவாத்மானு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா அங்கே தான் வேலையை எந்த ஒன்றை நீ கர்மகாண்டத்தில் தெரிஞ்சுட்டையோ அந்த ஜீவாத்மா உண்மையிலேயே பிரம்மாத்மா ஏன் இது முதலே சொல்லலைன்னா முதலே சொன்னால் உனக்கு புரியாது முதலே சொன்னால் உனக்கு புரியாது அது மாத்திரமில்லை உனக்கு பக்குவம் இருக்காது இந்த ஞானத்தை நீ தப்பாக உபயோகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உன்னையே நீ ஏமாற்றிப்பே ஆகையினால முதல்ல உன்னை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் இத்தனை வருஷமாக நாங்கள் ஜீவாத்மாங்கிற தத்துவத்தை உனக்கு சொன்னோம் அதனால் நீ இப்போ இதை பிரமாணமாக எடுத்துக்கோ முதல்ல கர்மகாண்டத்தை பிரமாணமாக எடுத்துண்டு நீ வந்து அகம் ஜீவோஸ்மின்னு தானே கர்மாக்களெல்லாம் பண்ணினேன் நீ இப்போ உனக்கு விவேக வைராக்கியம் கிடச்சிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஜீவோ பிரம்ம இவ நார்ஹா அப்படின்ன உடனே இதெல்லாம் எப்படி பிரமாணமாக எடுத்துக்கிறது ஒரே கான்ட்ர கான்ட்ரடிக்ஷனாக இருக்கேன்னா வேதத்தை விட முடியாது வேதம் வந்து வேதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணணும் வேதத்தை குறை சொல்லக்கூடாது வேதம் சர்வஜாக உன்னுடைய சின்ன புத்தியை வச்சுட்டு வேதத்தை வந்து நெகட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்குங்கிற கிரமம் என்னெல்லாம் இருக்கோ அதை உபயோகப்படுத்தி நீ புரிஞ்சுட்டு பயன் நினைணும் வேதந்தான் உனக்கு கத்தி வேதத்தை விட்டு நீ விலகப்படாது அது எத்தனை அம்மா வந்தாலும் சரி மாத்ருவத்வதத்து ஸ்ருதி சங்கராச்சார் சார் சொல்லி கொடுக்குறது குழந்தைக்கு குழந்தைக்கு அம்மா மாதிரி பேசுகிறது ஸ்ருதி இந்த வார்த்தை அதுக்கு தான் சொல்கிறார் இது கர்மக அவருடைய காலத்தில் இந்த வாக்கியத்துக்கு பிராமணியம் இல்லை ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அவதாரம் பண்ண காலத்தில் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்துக்கு பிராமணியம் கிடையாது அதுக்கு பிராமணியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் பிராமணியத்தை கொடுத்தவர்கள் இருந்தார்கள் அவங்க குரூப்பை வந்து அவங்களால அவ்வளோ எல்லாமே சொசைட்டியில் அப்படித்தானே ஒன்று எல்லாமே ராஜாவை சார்ந்து தான் இந்த சித்தாந்தங்கள்லாம் இருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ ஜெயினர்கள்லாம் கூட இன்றைக்கும் கூட சொல்லுகிறார்கள் ஜெயினம் ஜெய்தி சாசனம் நாங்கள்லாம் ஒரு மீட்டிங் எல்லாரும் பார்த்தோம் ஒரு ஜெயினர் ஒரு பௌத்தர் இப்போ தான் நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் நானும் கலந்துட்டேன் அதில் ஒரு ஜெயின் சுவாமி ரெண்டு சுவாமினிஸ் ஒரு புத்திஸ்ட்டு நான் அப்புறம் இன்னொரு சுவாமி கௌதமானந்த சுவாமி ராமகிருஷ்ணமர்த்த அப்புறம் இன்னொரு சிக்கு சீக்கியர் அவர் வேறு யாரும் இருந்தால் நினைக்கிறேன் எல்லாம் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே மேடையில் உட்காந்துருக்கோம் எதுக்கு சொல்ல வந்தேன் இது ஜெயினம் ஜெய்த்தி சாசனம் அவங்க அன்றைக்கி சொன்னாங்க இந்த கடைசியில் முடிக்கிற போது லைட்டாக சொன்னாங்க ஜெயினம் ஜெய்தி சாசனம் நம்ம ஜெய்ஹிந்த் மாதிரி சத்குருநாத் மகராஜிக்கு மாதிரி ஓ இன்னும் இவங்க இந்த வாக்கியத்தை வச்சுட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் எதுக்குன்னா இந்த மதங்களெல்லாம் ராஜ்யத்தை முதல்ல பிடிக்கும் ராஜ்யத்தோட அதிபதியை பிடிப்பாங்க ராஜாக்களை தான் போய் கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க ராஜாவை கன்வெர்ட் பண்ணினால் சுலபமாக எல்லோரையும் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஆகையினால் இந்த ஜெயின மதத்துக்கு ஒரு பெரிய கொள்கையே என்னென்னா ஏன்னா இது ரெண்டுமே க்ஷத்ரியர்கள் இருந்து க்ஷத்திரிய பிரதானம் பௌத்த மதமும் சரி இதை பற்றி நீங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய சொல்லணும் அதாவது பௌத்த மதமும் ஜெயின மதமும் நமக்குள்ளேருந்தே வந்தது தான் புதுசாக வேறு வெளியிருந்த ஒருத்தனும் அல்ல நமக்குள்ளேயே வேத பிரமாணத்தில் கொஸ்டின் கேட்டு பிரிஞ்சவா தான் நம்மளே பிரிஞ்ச குரூப் தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பழிபடி அபிப்பிராயம் மாதிரி திரும்ப வந்துவிடும் சமணர்கள் எங்கேருந்து வெளியிலேருந்து வந்து குதிக்கல ஸ்ரமணாகா தீர்த்தங்கராக எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் இருக்குது பௌத்தம் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கார் ஆதிசங்கர் பௌத்தாகா ஜெயினாகா பௌத்தர்களில் இருக்கக்கூடிய நாலு குரூப்பு ஜெயினர்களுடைய அபிப்பிராயம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாமே இந்த இத்தனை சித்தாந்தங்களும் சரி அது வந்து துவைத்த சித்தாந்தங்களாக இருக்கட்டும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமாக இருக்கட்டும் அத்வைத சித்தாந்தமாக இருக்கட்டும் ஜெயின சித்தாந்தமாக இருக்கட்டும் பௌத்த சித்தாந்தமாக இருக்கட்டும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்குள்ளே இருக்கிற சித்தாந்த பேதங்களாக இருக்கட்டும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்காத இப்படி தான் இருக்கும் ஒன்று எ எகெயின்ஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்குள்ளேயும் க்ரேடியேஷன் இருக்குது நெகட்டிவாக இருக்கிறதுக்குள்ளேயும் க்ரெடேஷன் இருக்குது எல்லாம் ஃபோக்கஸ்டு வேதம்தான் காலங்காலமாக ரிஷிகளுடைய வாக்கியத்தை வச்சு தான் இருக்குது அப்போ ஆதிசங்கரருடைய பீரியடை சொல்கிறேன் ஏன்னா இந்த வியாக்கியானத்தை பார்க்குறதுனால நம்ம அவர்கள் வந்து இந்த அகம்பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கும் கர்மாவை விடுறத்துக்கும் சன்னியாசத்தையும் ஒத்துக்கிறது இல்லை சன்னியாசம் பண்ணுறது பாபங்கிறாங்க சந்நியாசம் பண்ணுறது பெரிய பாப்போம் சன்னியாசம் பண்ணக்கூடாது எப்போ நீ வேதத்துக்கு அதிகாரம் வந்தாச்சோ கர்மா பூனல் போட்டாச்சோ இது பண்ணால் சாகர வரைக்கும் நீ அப்படி தான் இருக்கணும் யாவஜ்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி சாகர வரைக்கும் நீ அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டுருக்கணுமே தவிர இந்த கர்மாவை விடறதுங்கிறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கர்மகாண்டிகள் பிரம்மன்கிறதில் தாத்பரியம் கிடையாது அப்படிலாம் சொன்னத்தினால சங்கராச்சாரியர் சன்னியாசம் பண்ணித்தான் ஆகணும் பிரம்மவிச்சாரம் பண்ணித்தான் ஆகணும் அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுண்டு தான் ஆகணும் அதனால தான் மோக்ஷமே தவிர நீ சொல்கிற இந்த துவைத்த புத்தினாலேயோ ஜீவேஸ்வர பேதாபேத ஜானத்தினாலேயோ இதனால் சொல்கிற மோக்ஷமெல்லாம் மோட்சமே கிடையாது ரொம்ப ஆழமாக சொல்கிறார் ஆகவே மோக்ஷரூப விஷயத்துலேயே இதெல்லாம் நிறைய தெரியணும் நம்ம ஜனங்களுக்கு நிறைய ஜியானம் போகலை சம்பிரதாயமாக போகலை நம்ம எல்லா சம்பிரதாயத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணவும் செய்யணும் அதே சமயம் விஷயங்களும் தெரியணும் அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஒரு வைஷ்ணவர் உட்காச பேசுகிறாருனா அந்த வைஷ்ணவர் அப்ரிஷியேட் பண்ணணும்னா அந்த விஷயம் கொஞ்சமாக காலேஜ்லே ஸ்கூல்லையோ தெரிஞ்சிருக்கணுமே அதில் இருக்கிற டெப்த்தை நீ என்ஜாய் பண்ணலாம் அப்போ ஒரு துவைத சித்தாந்தி வந்து பேசுகிறாருன்னு சொன்னால் அவருடைய அவருடைய சித்தாந்தம் என்னங்கிறத அவரும் சொல்லணும் கேட்குறவனுக்கும் புரியணும் ஒரு வை சைவ சித்தாந்தியாக இருக்கட்டும் ஒரு விசிஷ்டாத்வைத்தியாக இருக்கட்டும் வடகளை சம்பிரதாயமாக இருக்கட்டும் வடகலை சம்பிரதாயத்துக்கும் தெங்கல சம்பிரதாயத்துக்கும் என்ன பேதம் இருக்குது தெரியணுமே ஜனங்களுக்கு இப்போ தெரிஞ்சாகணும் இல்லாட்டி நம்ம ஒன்றும் சரியாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே போய்டும் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன அளவில் ரொம்ப பெருசாக டீப்பாக ஒருத்தனும் படிக்கணும்னு அவசியம் இல்லை அவைலபிலிட்டி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது யாருக்கெல்லாம் ஹிந்துவிசத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனோ இன்க்ளூடிங் புத்திசம் இன்க்ளூடிங் ஜெயினிசம் நான் வச்சுருக்கேன் இருபத்தஞ்சு தரிசனம் என்கிட்ட இருக்குது புஸ்தகம் நம்ம சர்வ தரிசன சங்கிரஹகா இவர் எழுதியிருக்கார் வித்யாரண்ய சுவாமி கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இருந்தாலும் கூட அந்த இருபத்தஞ்சு தரிசனங்கள் என்ன ஒரு ஒரு தரிசனத்துலையும் என்ன ஏழு விஷயம் இருக்குது நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லுவேன் நான் இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கலாம் பட் இதை புரிய வைக்கணும்னா இத்தனை சொல்ல வேண்டியிருக்கு ஆதிசங்கரர் வந்து இங்கே சொல்கிற விஷயத்தை புரிய வைக்கணும்னா இத்தனை விஷயங்களெல்லாம் கொடுத்தா ஓஹோ அப்படின்னு அப்போ புரியும் இல்லாட்டி புரியாது அப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் சொல்ல வந்து விட்டு விட்டு பிளாக் ஆகிரு ஏழு விஷயம் ஒன்று ஜீவஸ்வரூபம் இன்னொன்று ஜீஸ்வரூபம் ஜெகத்ஸ்வரூபம் ஈஸ்வரஸ்வரூபம் பந்தஸ்வரூபம் பந்தகாரணம் மோக்ஷஸ்வரூபம் மோக்ஷ காரணம் ஏழு விஷயம் இருக்குது இது ஒருத்தரும் சொல்லி அவன் நாஸ்திகனாக இருந்தாலும் சரி ஆஸ்திகனாக இருந்தாலும் சரி வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டாலும் சரி வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காட்டாலும் சரி இந்த ஏழு விஷயம் இருக்குப்பா இதை பற்றி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் நான்கிறது உண்மையில என்ன இந்த உலகங்கிறது என்ன கடவுளுக்குங்கிறது உன் மதத்தில் உண்டா இல்லையா இல்லைன்னா ஏன் இல்லை எதனால நீ வேண்டாங்கிற கடவுளை இருக்குன்னா உன்னோட கடவுளுடைய லட்சணம் என்ன இதை சொல்லலன்னு வச்சுக்கோங்க இந்த ஏழு விஷயம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜீவஸ்வரூபம் அப்புறம் ஜெகத் ஸ்வரூபம் கடவுளை விஷயம்னு சொல்லிட்டேன் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும் அப்புறம் வந்து நான் ஏன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் கஷ்ட அப்போ கஷ்டத்தை துன்பம் என்பதனுடைய தன்மை என்ன பந்தஸ்வரூபம்னு சொல்கிறோம் துக்கங்கிறத நீ வந்து டிஃபைன் பண்ணணும் ஏன்னா ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு துக்கமாக இல்லை அப்போ துக்கங்கிறதுனுடைய ல ல ல ல ல லக்ஷம் என்ன சுகமே எடுத்துண்டா ஒருத்தனுக்கு சுகமாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு சுகமாக இல்லை அனுபவத்தில் பார்த்துன்ட்ருக்கோம் குழந்தைகளுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல நமக்கு பிடிச்சிருக்கிறது குழந்தைகளுக்கு பிடிக்கலை அப்போ சுகங்கிறது வந்து சுகத்தோட டெஃபனேஷன் என்ன சுகங்கிறது வந்து மைண்டோட கண்டிஷனாக இல்லை எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டோட கண்டிஷனாக ரிலேஷன்ஷிப்போட கண்டிஷனாக சொல்லி ஆகும் ஆக சுகந்த கஷ்டத்தை சுன் துன்பத்தினுடைய இலக்கணத்தை சொல்லி ஆகணும் துன்பத்துக்கு காரணத்தையும் சொல்லியாகணும் ஏன் நான் துன்பப்படுகிறேன் பொதுவாக சொல்லணும் நீ மாத்திரம் இல்லை உலகத்திலேயே மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் அப்புறம் துன்பத்துக்கு காரணம் என்ன மக்கள் படுகின்ற துயரங்களுக்கு காரணம் என்ன இன்பம் என்பது ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படி என்றால் இன்பத்தின் இயல்பு என்ன அந்த இன்பத்தை உணர்வதற்கு வழி என்ன இத்தனையும் சொன்னா தான் அதுக்கு பேர் தர்சனம்னு பேர் திருஷ்யத்தே அனேன பரமார்த்த தத்துவம் இது தர்சனம் தரிசனத்துக்கு லக்ஷணம் திருஷ்யத்தே இங்கிலீஷில் கூட சொல்கிறேன் ஃபைல் சோஃபிங்கிறா ஃபிலாசிங்கிறதுக்கு சோஃபின்னா டிசைரம் ஃபைல்னு சொன்னால் ட்ரூத் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறா சில பேர் அது எவ்வளோ தூரம் உண்மையாக தெரியாது எனக்கு நம்ம சாஸ்திரத்தில் தரிசனம்னு சொன்னால் மெய்ப்பொருளை எதனால் அறிகிறோமோ அதற்கு பெயர் தரிசனம் இப்போ கண்ணால் அறிகிறதுனால கண்ணுக்கும் தரிசனம் தான் பேர் நிறத்தை கண் அறிவிப்பதால் திருஷ்யத்தை அனேன இது பேர் கரண இதனால் அது தெரிகிறது கண்ணால் நிறம் தெரிவதால் நிறத்தை கண்ணால் காண்கிறோம் எனவே கண் நிறத்தை பற்றி அறிவை தருவதில் தரிசனமாக விளங்குகிறது அதே போல மெய்ப்பொருளை எதனால் அறிகிறோமோ அதற்கு பெயர் தரிசனம் அதனால் என்னது நான் இது வந்து கனாத தரிசனம் இது கௌதம தரிசனம் இது சாங்கிய தரிசனம் இது பதஞ்சலி தரிசனம் இது ஜெய்மினி தரிசனம் இது வியாசதர்சனம் வியாசதரிசனத்தை விளக்கி சொல்கிற போது இராமானுஜ தரிசனம் மத்வ தரிசனம் சித்தாந்தம்னு சொல்கிறது வேறு சாங்கர தரிசனம் அப்படி சொல்லணும் அப்போ தான் வந்து புரிய புரியறதோ புரியலோ இப்படிலாம் இருக்குன்னா கொஞ்சம் தெரிய வேண்டாமா இதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சிருக்கா சம்பிரதாயம் இல்லை காலேஜ்லாம் அகாடமிக்காக போய் படிக்கிறவங்கலாம் படிச்சுன்னு தான் இருக்கான் அவமா இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் படிக்கிறான்னு தவிர அங்கே என்ன இந்த இந்த சம்பிரதாயமான டீச்சிங்காக இருக்குது அது வெறும் அக்காடமிக் அவன் வந்து அங்கே வந்து ஒரு வெள்ளக்காரன் ப்ரொஃபஸர் கூட சொல்லித்தரலாம் நம்ம ட்ரெடிஷனில் ஒரு ஒரு துவைத்த சித்தாந்தத்தை சொல்லித்தராருன்னு சொன்னால் அவர் அந்த வாழ்க்கையோடு இருக்கார் ஒரு துவடகலையை பற்றி சொல்லித்தராருன்னா அவர் லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்குது தெங்கலையை சொல்லித்தராருன்னா அப்படி தான் இருக்கார் ஆதிசங்கரை பற்றி சொல்லித்தராருன்னா இருக்கார் இது இன்னொரு குரூப்பெல்லாம் நிறைய இதுக்குள்ளேயே இருக்குது அத்வைசத்துக்குள்ளே உங்களுக்குலாம் தெரியாது கர்னா கேரளா பக்கம்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த பாகவதத்தையும் அத்வைதத்தையும் சங்கராச்சாரியும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப் இருக்குது இருக்குது இந்த இடநீர்மட்ட சுவாமி எல்லாம் அவங்களாம் அப்படி அந்த மாதிரி குரூப்பில் இருக்காங்க நார்த்லேயும் நிறைய இருக்குது நாங்கள் பார்க்குற புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது இதுக்குள்ளே எவ்வளோ அவாந்தரங்கள் சப்டிவிஷன்ஸ் பாயிண்ட்டே இருக்குது இப்போ பிரதிபிம்பவாதமாக ஆபாசவாதமாக அவட்சேதவாதமான அதே சுத்தம் அத்வைதத்துக்குள்ளேயே அதெல்லாம் இன்டெர்னல் ஜென்ரலாக இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படி சொல்லிவிட்டு இதை சொல்ல விரும்புகிறேன் இப்போ என்ன விஷயம்னா இப்போ இந்த காலையில் இது போன வகுப்பில் பார்த்தோம் போனன்னே சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம்னா இவர் மனு இவர் என்ன சொன்னார் இதை நீங்கள் பிரமாணமாகத்தான் ஒத்துக்கணும் நாங்கள் வந்து கர்மகாண்ட வாக்கியங்களை வியாபாரிக திருஷ்டியில் ஒத்துக்கிறோம் இப்படி சொல்கிறார் ஒரு அத்வைத சித்தாந்த என்ன சொல்கிறார் நாங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற கர்மகாண்ட வாக்கியங்களை பிரமாணமாக ஒத்துன்றிருக்கோம் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ நீங்கள் யா என்னது பசுக்காமோ யஜ ஜா புத்திரக்காமோ எ ஜெய்தா இதெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் அத்தனையும் பிரமாணமாக எடுத்துக்கிறோம் மனித வியாபாரிக திருஷ்டியில் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இத்தியாதி வாக்கியங்கள் எங்கெல்லாம் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியங்கள் சென்டென்சஸ் எல்லாம் வேதத்தில் இருக்கோ அதுக்கும் ஈக்குவல் ரியாலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிரம்மபோதக வாக்கியங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு போராடினவர் தான் ஆதிசங்கரர் போராடினது மாற்றம் இல்லை பண்டிதர்களை மாற்றினார் சன்னியாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதனால தான் அது பிடிச்சி பிரிச்சாச்சு இதுக்காக வேண்டி அத்தனை மதவாதிகளையும் கூப்பிட்டு வித் வாக்குவாதம் பண்ணியிருக்கார் பண்ணி எல்லாரையும் சும்மா வாதம் பண்ணிவிட்டு சரி போய்ட்டுவான் நீ உன்னோடத ஃபாலோ பண்ண சொல்ல ஒத்துனுட்டேன்னா கட்சி என் கட்சிக்கு வந்தானோ சும்மா பேசிவிட்டு அந்த பக்கம் போயிடப்படாது இங்கே வந்து இல்லை நான் உனக்கு வேணால் ஒரு கோடி ரூபா பணம் தரேன் ஆனால் என் மதத்தை தான் நான் ஃபாலோ பண்ண அந்த ஓ கோடி ரூபா யாருக்கு வேணும் சில பேர் சொல்லுவான் நீ என்னை ஜெயிச்சுட்டு பணம் கொடுக்குறேன்னு பணத்துக்கெல்லாம் விவாதம் பண்ணப்படாது வாதம் பண்ணி ஜெயிச்சாச்சுன்னா என்னோடய மதத்துக்கு நீ வந்துவிடணும் அப்படி தான் வந்திருக்கிறாரு பணத்துக்கு வாதம் பண்ணுறது நீ எப்போ என் சித்தாந்தத்தை ஒத்துண்டியா இல்லையா கடைசியில் ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம் உன்னோட சித்தாந்தத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக இதுலேயே பழகிட்டேன்னா இதை விட்டு வர முடியாது ஆஹா நீ தான் ஹெட்டு ஏன்னா ஹெட்டை தான் போய் அடிக்கிறது நீ ஹெட்டு மாதிரி ஆகணும் அவனுக்கு அது கொஞ்சம் அபமானமாக இருக்கலாம் அதில் என்ன இதில் என்ன இருக்க ஹானஸ்டம் மாற்றிக்க எப்போ நீ ஹான நம்ம வா ஆர்குமெண்ட்டில் வந்து ஒன்றும் நீ நான் பெருசுங்கிறதுலாம் கிடையாது அதனால தான் சாஸ்திரே வாதிபயம்னா இவர் சொன்னார் இவர் என்ன சொன்னார் பயங்கிறத பற்றி சொல்கிற போது போகே ரோகபயம் குலேச்சு பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே தைன்யபயம் ஃபலே ரிப்புபயே ஜராஜாபயிபய இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார் சர்வசுவிருணம் போகே ரோகேச்சு வித்தே நிருலா மாநேய்யூபே ஜராபய ஜரா ஜராதி ஹலபயம் சர்வம் வஸ்துயான்விதம் புவினர் நாம் வைராக்கியமேவாபயம் அப்படின்பார் அபயம் அபயம் எதில் அபயம் இருக்குன்னா வைராகியம் எல்லாம் வேண்டாங்கிறதுல தான்ப்பா அபயம் இருக்கு ஏதாவது வேணும்னே பயம்தான் அப்படின்ட்டார் உனக்கு போகத்தில் ருச்சி இருக்குதுன்னா வியாதி வருமோன்னு பயம் வரும் ஐயோ நான் இந்த மைசூர் பா சாப்பிட்றேனே என்ன போகே ரோகபயம் குலே நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஒழுங்காக இருந்திருக்கான் இந்த பையன் என்ன பண்ண போகிறானோன்னு தெரியலையே குலே சியுதி பயம் குல அபிமானம் இருந்தால் குலம் கெட்டு போயிடுமோன்னு பயம் வருமா அப்படி நிறைய சொல்கிறார் அதில் வந்து ஒன்று சாஸ்திரே வாதி பயம் சாஸ்திரத்தில் இன்னொரு வாதி வந்தான்னா அவன் நம்மளை ஜெயிச்சுட்டான்னு சொன்னால் நான் அவன் கட்சிக்கு மாறி வாதி பயம் பரவாயில்ல இதில் என்ன பெரிய தப்பு சரி நமக்கு அதுதான் இருக்குன்னா ஆனால் டைம் கொடுன்னு கேட்பானா இருக்கும் அங்கெல்லாம் அந்த காலத்தில் என்னென்னா அப்போவே சொல்லி ஆன அவசியம் கிடையாது சில கேள்வியெல்லாம் சரிப்பா நீ கேட்குற கேள்வி நியாயமாக இருக்குது நான் ரெண்டு நாள் டைம் கொடு நான் படிச்சுட்டு வந்து யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன் போம் உண்டு அங்கேயே சொல்லி சட்டம் கிடையாது அந்த டியூரேஷனுக்குள்ளே சொல்லணும் கும்பகோணத்துலலாம் எவ்வளோ வாதங்கள் நடந்திருக்கு அப்போயே தீட்சித இருக்குது கும்பகோணத்தில் ம துவைத்திகள் விசிஷ்டாத்வைத்திகள் அத்வைத்திகள் அத்தனை பேர் இருந்த இடம்தான் கும்பகோணம் காஞ்சிபுரம் எத்தனை பண்டிதர்கள் இருந்திருக்கிறார்கள் சரி ஆதிசங்கர் என்ன பண்ணார் கடைசியாக ஒரு கரு கருத்தை சொன்னார் உரகத்துவம் கத்தவான் நகுஷஹா அந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமணியம் இல்லைன்னு சொன்னார் சங்கராச்சர் ரொம்ப அழகாக போகிறார் அதாவது கர்மகாண்டத்தில் பிராமணியம் இல்லைன்னு சொன்னதுனால தான் நகுஷனுக்கு இதாச்சு ஆனால் அது சொல்கிறார் இவர்கிட்ட என்ன சொல்கிறார் எப்படி நீங்கள் கர்மகாண்டத்துக்கு பிராமணியத்துவம் கொடுக்குறீர்களோ அது மாதிரி ஞான காண்டத்துக்கும் பிராமணியத்துவம் கொடுக்கும் பிராமணியம்னால் அதில் சொல்லியிருக்கிறது ஹண்ட்ரட் சத்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறது பேர் தான் பிராமணியம் அந்த அறிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வேதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு பிராமணிய புத்தி இருக்குதுன்னு அர்த்தம் பிராமானிகனா என்னது அவன் பொய் சொல்ல மாட்டான் உண்மையைத்தான் சொல்லுவான் அவன் வார்த்தைக்கு ஒரு உண்மை இருக்குது நம்ம டீட்டெயிலாக கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவனோட பொறுப்பு இப்படி எல்லாம் இன்னும் ரொம்ப ஹானஸ்ட்டு திங்கிங் தான் அதில் சில பேர் ராகத்வேஷத்தை அது வேறு சமாச்சாரம் உண்மையான வாதிகள் எப்போவுமே ஹானஸ்ட்டாக தான் திங்க் அதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து இதனால் அதாவது பேசி முடித்த அவர் மன நிறைவோடு போகணும் பேசி முடித்தவுடனே நிறைய டயலமா ஒரே கன்ஃபியூஷன் கேட்டவனுக்கும் திருப்தி இல்லை சொன்னவனுக்கும் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அது அது என்ன சொல்கிறது அங்கே ஏதோ சரியில்லை அதனால தான் அந்த காலத்தில் தர்மானுஷ்டானங்களோட கூடின விசாரம் அதனால தான் மீமாசான்னு அதுக்கு பேர் மீமாசான்னா என்ன அர்த்தம் தர்மானுஷ்டான சகித்த ஈஸ்வர குரு ஈஸ்வர சாஸ்திர பக்தி சகித விசாராக அதுக்கு பேர் தான் மீமாசை சும்மா அங்கே டேபிளை போட்டுன்டே வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிலாம் கேட்க மாட்டோம் உங்கள் அபிப்பிராயம் என்னவோ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் ஹியூம் அண்ட் அவனோட புத்தியை மதிக்கிறேன் அந்த மனுஷனை மதிக்கிறேன் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஜீவனை மதிக்கிறேன் ஏன் சித்தாந்தப்படி அவனும் நானும் ஒன்று பிரம்மம் அந்த மாதிரி இருக்கும் இந்த பட்டிமன்றத்துலாம் அப்பப்போ பர்சனலாக கொஞ்சம் அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது எல்லாம் கிடையாது அப்படி பண்ணினால் என்ன ஆகிடும்னா அது வந்து அந்த எனது ஹீனம் அது வந்து எனது அன்கல்ச்சர்டு டிஸ்கஷன் கல்ச்சர்டாக டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்டுங்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை ஆர்கியூமெண்ட்டோட லக்ஷணம் என்னென்னு தெரியும் எதாச்சும் சொன்னால் நமக்கு லட்சணம் யோசிப்போம் அது உடனே புக்கில் எப்படி கொடுக்கும் ஆர்கியூமெண்ட்டுன்னா அதோடய டெஃபினேஷன் என்ன டிஸ்கஷன்னால் அதனுடைய டெஃபனிஷன் என்ன உடனே டிக்ஷனரி போய் பார்க்கணும் வாட் இஸ் ஆர்கியூமெண்ட் ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் வாதகா ஜெல்பகா வித்தண்டான்லாம் இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் ஞாபகம் ராகத்வேஷத்தோடு பேசக்கூடாது நகுஷன் என்னம்மா போன க்ளாஸு சொன்னதே தான் நிற்கிறது பட் இன்னும் அதை நல்லா இலாபரேட் பண்ணி அதை புரிய வைக்கணும் ஏன்னா இந்த போர்ஷனாக நிறைய பேருக்கு பழக்கமே இல்லை ரொம்ப பண்டிதர்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயம் அது எல்லாம் பண்டிதர்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிகிட்டு சாதாரண ஜனங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ பண்டிதாள்லாம் படித்தவா பேசிக்கிறா போட்டுருக்கு அப்படின்னு தோணும் என்ன தான் பேசிக்கிறான்னு விஷயம் தெரிய வேண்டாமா சாதாரண ஜனங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எசன்ஸ் புரிஞ்சிடும் ஓஹோ இந்த மாதிரி தான் டிஸ்கஷன் நடக்கிறது போல் இருக்குது அப்படி அங்கே பேசுகிறவங்க தர்க்க பாஷையில் பேசுவான் ரொம்ப சம்ஸ்கிருத பாஷையில் பேசுவான் அந்த பாஷையிலையும் சாதாரண பாஷையில் பேசினா அவனுடைய பாண்டித்தியன் தெரியாது ஹை லெவலில் இங்கிலீஷ்லாம் பேசுகிறா பாருங்கள் சில பேர் இங்கிலீஷ் பேசுனா புரியவே புரியாது தமிழே புரியறதில்ல ரொம்ப தமிழில் பேசினான்னு வச்சுங்க கூட தமிழ் அந்த தமிழ்லெலாம் பேசுனா உங்களுக்கு எப்படி புரியும் அது அவனுடைய அவனுடைய ஸ்காலர்ஷிப்பை காட்டும் நாலெட்ஜு சாதாரண ஹியூமனுக்கு மனுஷனுக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வேணும் நல்ல ஸ்காலர்ஷிப் இருக்கிறவன் சாதாரண ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் பண்டிதாள்ட்ட பேசுகிறபோது பாண்டித்ய பாஷையில் பேசலாம் ஆனால் சாதாரண ஜனங்கள் விஷயம் தெரியாத ஜனங்களோட பேசுகிறபோது விஷயம் தெரியாத தெரிஞ்ச அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதனால்தான் குருவுக்கு லக்ஷண சாஸ்திரம் சொல்லுகிறது குரு என்பவர் யார் கோ குருஹூ அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்தியத சததம் தத்துவத்தை நன்றாக தெரிஞ்சிருப்பவர் சிஷ்யனுக்கு புரிய வைக்கணுங்கிற ஆசையோடு இருப்பவர் சிஷியஹிதாய உத்தியதாக சததம் எப்பவும் உத்தியமாக உத்தியம் முயற்சி பண்ணிகிட்டே இப்படி சொல்லி புரிய வைக்கலாமா அப்படி சொல்லி புரிய வைக்கலாமா எப்படி சொன்னால் இந்த சிஷ்யனுக்கு புரியும் ஏதாவது வேறு ஏதாவது பிரிபந்தங்கள்லாம் இருந்து அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அதை பண்ணு அப்புறம் சொல்லித்தரேன்னு சொல்லலாமா எல்லாம் பண்ணலாமே அதுதான் நம்முடைய நம்முடைய ட்ரெடிஷனோட இந்த குளோரி சம்பிரதாயத்தை நீங்கள் உள்ள போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன் ஒரு மதிக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது நம்ம சாஸ்திரம் அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவன என்ன இருந்தான்னா எந்த பாஷையைச் சேர்ந்தவனாக இருந்தான் எந்த இதாக எல்லாரையும் மதிக்கிறது வித்யா வினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவஸ்வபாக்கேச் சண்டிதாக சமதர்ஷின ஆத்மௌபிய சர்வற்ற சமம் பசியர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் சயோகி பரமோ மத எல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கடையாட்டு இப்போது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது சொல்லிவிடுறேன் அதாவது அப்படி சொன்ன உடனே உரகத்தங் கதவான் நகுஷகா கத் இது காலையில் இது படிச்சுருக்கோம் ஏற்கனவே திரும்பவும் ஒரு தினம் சொல்கிறேன் திரும்ப சொல்லுங்க எல்லோரும் காமயேஷக்ரோதேஷ அயப்பா மணியம் அங்கீகர்த்தியம் தப்பாணியகன உரத்தம் நகுஷ் கல்றார் அன்னபராணாமி மந்திரார்த்தவாதானாம் பிராமணியம் அங்கீகர்த்தவ்யம் அதையும் நீ பிரமாணமாக எடுத்துக்கணும் ஆக சித்தபோதக வாக்கியமாக இருக்கிற நீ ஜீவன் இல்லை நீ பிரம்மன் அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தர்மத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறீர்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் பிரம்மத்துக்கும் கொடுக்கணும் இந்த இது வந்து கர்மா இல்லாத கேவல ஞான வாக்கியமாக இருந்தாலும் இந்த ஞானத்துக்கே அவ்வளவு மகிமை இருக்குது ஆகையினால இந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இருக்குது இந்த பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிற போது இப்படி தான் தொடங்கும் சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்னு முதல் டாபிக் சாஸ்திரம் ஆரம்பனீயம் நவா எங்கேயா கேட்டிருக்கலாம் இப்படி படிக்கணும் இப்போ நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறியா வேண்டான்னு நினைக்கிறியா அப்படின்னா ஏன் யோசிக்க வேண்டான்னு நீ நினைக்கிறேன்னு சப்ஜெக்ட் மேடரும் இல்லை ரிசல்ட் பிரயோஜனமும் இல்லை என்னத்துக்கு திங்க் பண்ணணும் அப்படிங்கிறான் பொருள் சப்ஜெக்ட் மேட்ரு அதுக்கு பிரயோஜனமும் இருக்குது திங்க் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சரி முதல்ல சப்ஜெக்ட் மேட்ரு இருக்குங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணு அதுக்கு ரிசல்ட் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணு பார்ப்போம் சரி அப்போ அது சொன்னாதான் அவன் என்ன சொல்கிறான் சாஸ்திரம் ஆரம்பனீயம் வா நவா ஆப்போசிட் பார்ட்டி சாஸ்திரம் ந ஆரம்பணீயம் விஷயப் பிரயோஜன அபாவாத் நம்ம உடனே சொல்கிறோம் சாஸ்திரம் ஆரம்பணீயம் விசாராக ஆரம்பணீய விஷயப்பிரயோஜன சத்வாத் அது சொல்லு சரி விஷயம் என்னது பிரம்மன் பிரயோஜனம் என்ன மோக்ஷ பிரம்மன் எதுன்னா ஆத்மா தான் பிரம்மன் அது அது அதோடய லட்சணம் என்னன்னா அதிரேஷ்மிரோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ோத்திரம் ததப்பாணிபாதம் நித்தியம் விபும் சர்வம் சுசூக்மம் ஏன்னா நீ சொல்கிறது ஒண்ணு கூட புரியலையேண்ண நீ புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் போடு ப்ரமலட்சணன் சொல்கிற பிரயோஜனம் என்னன்ன தரதி எஸ் சர்வீ பூத்தனியாத்மேவான் பிசூத்து சாத்மா தோனுசே எஸ்மின் சர்வாணி பூதானியாத்மா உத்விஜானதோமோகஷோக ஏகத்வம் அனுபத்த பிரயோஜனம் இருக்குது எல்லாம் சொல்கிறேன் அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லணும் அப்போ தான் வந்து நடுவில் நடுவில் கொஸ்டின் பண்ணுவோம் அப்ஜெக்ஷன் ஆன்சர் பூர்வபக்ஷ உத்தரம் அப்புறம் தான் டாபிக் முடியிறது அது மாதிரி இங்கேயும் அதுலேயும் பிராமணியம் நீங்கள் ஒத்துக்கணும் ஆரம்பிக்கவே மாட்டேன் பேசுகிறதுக்கே வரமாட்டேன்னா முதல்ல பேச்சுவார்த்தைக்கு பார்ப்போம் பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன ஆக போகிறதுன்னு வந்ததுன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அது சால்வ் ஆகும்னு எனக்கு தோணலை சால்வ் ஆகுமா ஆகாதாங்கிறத உட்காந்து பேசி பார்ப்போம் நீ அதில் என்ன ராகத்வேஷத்தை வச்சுட்டு இருக்கேன் உண்மையிலேயே உனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணுங்கிற எண்ணம் இருந்தால் வா உட்கார் பேசலாம் இல்லை இல்லை ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டால் அப்புறம் நான் இன்னொரு ப்ராப்ளத்தை அலையணும் அதனால் ப்ராப்ளமே இந்த ப்ராப்ளத்தையே வச்சுன்னு நான் வண்டி ஓட்டின்னு இருக்கேன் சும்மா நான் இடையில் ஜோக்காக சொல்கிறேன் நீங்கள் உடனே அது ஓ அதுவும் சாஸ்திரத்தில் இருக்க பொருங்குன்னு எழுதி நட அதனால அங்கீகர்த்தவியம் தேஷாம் அப்பிராமிய கதனேன அவைகளுக்கெல்லாம் நீங்கள் அப்பிராமணியம் சொல்லுவேன்னால் உரகத்தங்குத்தான் நகு நகுஷஹா அப்பிராமியம் அதாவது அந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் அப்பிரமாண்யம் அப்பிராமணியம் சொன்ன சொன்னதுனாலத நகுஷன் வந்து பாம்பாக போனான் மகா சர்ப்பமாக பெரிய ப்ரஹத் சர்ப்பமாக போனான் அது தெரியுமா உனக்கு அது என்னது சுவாமி அப்படின்னா மகாபாரத்தில் இருக்குது ஆணுசாசன பருவத்தில் உத்தியோக பருவத்தில் இருக்குது பதினேழாவது தேதை இருக்குது அவள் பெரிய கதை அவன் அவன் நல்லா தான் அவன் பாட்டுக்கு ராஜ்யம் பண்ணிகிட்டு இருந்தான் இந்திரன் இல்லை தேவலோகத்தில் இந்திரனுக்கு பதவிக்கு ஆள் இல்லை இந்திரன் எங்கேயோ போய் ஒழிஞ்சுன்னு விடான் அது பெரிய கதை விருத்ராசுரம் கதை அது ஒழிஞ்சுன்றதுக்கு பிறகு தேவலோகத்தில் பதவிக்கு ஆள் இல்லை இவன் எப்படியோ நகுஷனை பிடிச்ச எல்லா ரிஷிகள் வாழலாம் சேர்ந்து அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு சொல்லி அவனை கொண்டே வச்சு அவனுக்கு திமுரு வந்து நல்லவனை கெடுத்துட்டாங்க தவறும் எப்படிலாம் இருக்குதை இவன் ரொம்ப உத்தம ரொம்ப நல்லவனாக இருந்தான் இந்த நகுஷன் பூலோகத்தில் சக்கரவர்த்தியாக இருந்தான் தர்மிஷ்டன் அவனை கொண்டு போய் என்ன பண்ணால் தேவலோகத்தில் தேவ பதியில் வச்ச உடனே அவன் தர்மமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இந்திராணி பார்க்கணும் இந்திராணி ஓணுன்னு ஆசை வந்துடுத்து காமம் வந்து காமம் வந்த உடனே அவளுக்கு அவளுக்கு அவளுக்கு அழைப்பு விட்டான் அவன் வந்து ப்ரகஸ்பதியை போய் சரணாகதி பண்ணி ப்ரகஸ்பதி கிட்டே அடைக்கலம் புகுந்திருக்கா எனக்கு இந்திரன் வர்ற வரைக்கும் நான் உங்கள்ட்ட எனக்கு நீங்கள் அபயம் கொடுங்க ஒன்று இவன் வந்து இந்திரனை இவன் இவன் சொல்கிறான் எப்போ நான் இந்த தேவப்பதவிக்கு இந்திரன் வந்தாச்சுன்னா இந்திராணி அவனுக்கு சொந்தம் அதுதான் ரூல் சட்டம் ஆக என்ன பண்ணால் அவன் இந்திராணியை கூப்பிட்றான் இந்திராணி வர தயாராக இல்லை ப்ரகஸ்பதி அவனை அவளை அவனை அவளை அவளை ப்ரொட்டக்ட் பண்ணின் இவன் இவனுக்கு இதாக நகுஷன் நல்லவனாக இருந்தான் ஆனால் பதவி இதெல்லாம் வந்தவுடனே திமுரு வந்து கொடுத்தோம் அப்படி வந்தவுடனே இந்திராணியிட்ட இவர் ப்கஸ்பதி என்ன பண்ணார் பரவாயில்லை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னோடனே ரிஷிகளெல்லாம் அவனை பல்லக்கில் சுமந்துன்னு வர சொல்லு வரட்டும் அப்படின்னு ப்ரகஸ்பதி ஐடியா கொடுத்தார் அவன் அதாவது அந்த ரிஷிகள் ஷாபத்தினால அவன் கெட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி ப்ரகஸ்பதி கொடுத்த ஐடியா எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க போகிறோம் ப்கஸ்பதி என்ன சொல்கிறார் நகுஷனை வந்து நகுஷனை வந் இந்திராணி இந்திராணி பார்க்கணும் பார்க்கணுங்கிறான் சரி இந்திராணி என்ன சொல்லி விடுறான்னா சரி நீ பல்லக் இந்த சப்த ரிஷிகள் உன்னோடய பல்லக்கை தூக்கிட்டு வந்தால் அவனை நான் பார்ப்பேங்கிற அதுக்கு ஐடியா கொடுத்தது யார் நம்ம ப்ரகஸ்பதி தேவகுரு அப்படி போகிறபோது அவங்களெல்லாம் ரொம்ப அவனுக்கு இந்திராணியை பார்க்குற ஆசை அந்த ஆசையில் என்ன பண்ணான்னா இவங்களெல்லாம் போங்க சர்ப்பை சர்ப்பை அப்படிங்கிறாங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின் அப்போ அவங்களாம் கேட்குறாங்க இந்த வேதத்தில் இருக்கிற வேதத்தில் இந்த என்ன பசுமாயிடெல்லாம் வந்து யாகத்தில் வதம் பண்ணுற விஷயத்தில் நீ என்ன நினைக்கிற பாருங்க இது ரொம்ப டெக்னிக்கல் இந்த வெளியில் சொல்கிறதும் சிரமமாக இருக்குது பசுக்களே எல்லாம் யாகத்தில் வதம் பண்ணுறது வேதத்தில் சொல்லியிருக்கு நீ அதை பிரமாணமாக ஒத்துக்கிறியா இல்லையான்னு கேட்டாங்க ஒத்துக்க மாட்டேன்னா ரிஷிகள் சொன்ன வாக்கியத்தை நீ ஒத்துக்கிறது நீ நாங்கள்லாம் அந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தை நாங்கள் பிரமாணமாக ஏற்றுன்ட்ருக்கோம் உனக்கு தர்மஜானம் இல்லை சர்போபவ எங்களை வேற சர்ப்ப சர்ப்பன்னு சொல்லின்னு இருக்க சர்போபவ அப்போ அந்த சரி சா சாபம் கொடுத்தா அதுக்கு சொல்யூஷன் வேறு சொல்லணும் நம்மளதில் அதெல்லாம் இருக்குது நல்ல வேலை சரி சுவாமி என்னுடைய சாபம் எப்பொழுது தீருவோம் அப்படின்னா யுதிஷ்ட உன்னோட வம்சத்தில் யுதிஷ்டரன் வருவான் தர்மபுத்திரன் அவன் வந்ததுக்கு அவன் உன்னை பார்ப்பான் ஒரு சமயத்தில் சர்ப்பத்தை அன்னைக்கு உனக்கு சர்ப்பஸ்வரூபம் போய் நீ பழையபடியும் இதாகிடுவேன் அதை சங்கராஜன் இங்கே எடுத்துக்கிறார் அதை பிரமாணம் ஒரு எப்படி பயமுறுத்துல பாருங்கள் அதாவது இது கர்மகாண்ட வாக்கியம் கர்மகாண்ட வாக்கியத்தையே பிரமாணம் இல்லைன்னு சொன்னத்துனால பிரமாணமாக ஒத்துக்க மாட்டேன்னு நகுஷன் சொன்னத்துனால் சர்ப்பமாக போனால் நீங்களும் அகம்பிரம்மாஸ்மிங்கிற அந்த சித்தபோத வாக்கியத்தை பிரமாணம் இல்லைன்னு நீங்களாம் சொன்னேன்னா அடுத்த க்ளாஸில் பார்க்குறேன் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சகசிரிஷிபா சகசிரே புருஷா ஷாஸ்வோட்டிணே நிஷ்ணு மகாவிஷ்ணு பிரும் மகேஸ்வரம் aneka-rupa-daityantam purushottamam govinda-nama-sankirtanam அனைைத்தமாருஷோத்தமம் கோவிந்தனீர் சாஜிக்கு